ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் தினமும் சிறிது சிறிதாக நம்முடைய தர்மசாஸ்திரம் நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களை எப்படி காண்பிக்கிறது என்கிறதை பார்த்துன்னு இதை பார்ப்பதின் நோக்கம் நாம் செய்ய வேண்டியதான ஒவ்வொரு அனுஷ்டானங்களுடைய பெருமைகளையும் அதை செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான பலனையும் உண்டான சரித்திரத்தையும் பார்க்கணும் என்ற நோக்கத்தில் தான் உலகத்தில் நடப்பதெல்லாம் சரியா தவறா என்று பார்ப்பதற்காகவோ உலகத்தில் நடப்பதெல்லாம் சரியில்லை என்று சொல்வதற்காகவோ நாம் இந்த தர்மசாஸ்திரத்தை பார்க்கலை ஏனென்று சொன்னால் இப்போது சமீப காலமாக கேட்கக்கூடியதான கேள்விகளை பார்க்கிற பொழுது நீங்கள் சொல்வதற்கும் இன்னொருவர் சொல்வதற்கும் வித்தியாசம் வருதே அப்போது எது சரி என்று கேட்கிறார் இதில் எது சரி எது தப்பு என்று தீர்மானிக்க நம்மால் முடியாது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய ஒன்று செய்யணும் ஒன்று செய்யக்கூடாது ஒன்றை இந்த முறையில் தான் செய்யணும் அதை இந்த முறையில் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு நம்முடைய சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரம் என்ன சொல்வது என்கிறதை தான் நாம் பார்த்துன்னு வரோமே தவிர மற்றவர்களெல்லாம் சொல்வது சரியா என்று பார்ப்பதற்காக நாம் இந்த தர்மசாஸ்திரத்தை பார்க்கல மற்றவர் சொல்வது சரியா என்று அவரிடம்தான் கேட்கணும் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு என்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இதை பார்த்துனு வரும் ரிஷிகள் சொல்கிற பொழுது ஸ்ரௌத்தம் வா எ பௌராணம் ஸ்மார்த்தம் வாபி வினிர்ணயே கீர்திருடா திற நலேத்து நியாத் வாஸ்வாமான எத்திரா திர குறியா நியாயனுமான யா பிரோக் தத்திர குறியா ததாச்ச தத் என்று கர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஒவ்வொரு கர்மாவையும் நமக்கு வேதம் செய் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது அதை செய்ய வேண்டியதான முறையையும் வேதம் காண்பிக்கிறது அந்த வேதம் நமக்கு உத்தரவு பிறப்பித்ததையும் அதை செய்ய வேண்டியதான முறையையும் விரிவாக நமக்கு சொல்வதுதான் தர்மசாஸ்திரம் அதாவது ஸ்மிருதிகள் என்று பெயர் இந்த வேதம் ஸ்மிருதிகள் இரண்டையும் வைத்து புராணங்கள் நமக்கு எதேதெல்லாம் பிரமானமாக உள்ளது எதை எப்படி செய்ய வேண்டும் இதை நம் முன்னோர்கள் எப்படி செய்தார்கள் என்று காண்பிக்கிறது புராணங்கள் இதை மூன்றையும் கொண்டு நமக்கு திருடமாக நம்முடைய ரிஷிகள் தீர்மானித்து காண்பித்திருந்தால் அதை நாம் செய்யணும் நாம் இதை எப்படி நம் வசதிக்கு தகுந்தாற்போல் இந்த இரண்டாயிரத்து இருபதில் அதை எப்படி மாற்றலாம் என்ற யோஜனையில் நாம் மாற்றக்கூடாது நம்முடைய புத்தி சக்தியை வைத்து அந்த கர்மாக்களை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கார் சில இடங்களில் அதை மாற்றி மாற்றி செய்வதற்கும் ரிஷிகளே காண்பிச்சிருக்கா அதற்கு தான் யுக என்று ஒரு பாகம் இருக்குது அதை விரிவாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு சில காரியங்களையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு அதில் இந்த கலியுகத்தில் நாம் எந்தெந்த கர்மாக்களை எப்படி மாற்றி செய்யணும் என்கிறதையும் நமக்கு ரிஷிகளே காண்பிச்சுருக்கா அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளணும் எத்த எத்து யா புரோக்தம் தற்ற குறியாத் ததாச்ச எந்த கர்மாவை எப்படி செய்யணும் என்று அந்த ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்காளோ அதை அப்படியே செய்யணும் நானியதா சுவானுமானேன குறியாத் பிராஜோபி மாணவா எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் இதை இப்படி செய்யலாம் இந்த நோக்கத்தில்தான் ரிஷி அப்படி சொல்லியிருக்கார் என்று நம்முடைய புத்தி சக்தியை வைத்து மாற்ற மாற்றக்கூடாது இந்த கர்மாக்கள் எல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுறது அப்படின்னா அதற்கு கல்பசூத்திரம் என்று மகரிஷிகள் செய்திருக்கார் இப்போது அபஸ்தம்பரை எடுத்துக்கொண்டோமானால் முப்பத்திரெண்டு பிரச்னங்களை நமக்கு காண்பிச்சிருக்கார் கல்பசூத்திரமாக முதலில் சௌதசூத்திரம் என்று இருபத்தி நான்கு பிறகு தர்மசூத்திரம் என்று இரண்டு பிரசனம் கிரியசூத்திரம் என்று இரண்டு பிரஷ்னம் சுல்பசூத்திரம் என்று இரண்டு பிரசனங்கள் கடைசியிலே பிதிர்மேதூத்திரம் என்று இரண்டு பிரஷ்னங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு தான் கல்பசூத்திரம் என்று பெயர் நாம் ஆச்சமணம் முதற்கொண்டு எந்த காரியத்தையும் செய்வதற்கு இந்த முப்பத்தி இரண்டு நமக்கு பிரமாணம் ஆதாரம் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருக்கும் சமம் இது அனைவருக்கும் ஒரே விதமான தர்மம் தான் அதே போல் அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கும் அவுபாசனம் செய்பவர்களுக்கும் பிரம்மச்சாரியாக இருந்து அனைவருக்கும் பொதுதான் இந்த முப்பத்தி ரெண்டு பிரசனங்களும் ஆங்காங்கு சில இடங்களில் மாத்திரம் விசேஷங்களை அதுதானே தவிர மற்ற விஷயங்கள் அனைத்தும் அனைவருக்குமே சமம் இப்படி ஒவ்வொரு மகரிஷிகளும் காண்பிச்சிருக்க ஆபஸ்தம்பர் எப்படி கல்பசூத்திரம் என்கிறத காண்பிச்சிருக்காரோ அதே போதாயனர் என்கிற மகர்ஷியும் காண்பிச்சிருக்கார் ஆஷ்வலாயணர் என்கிற மகரிஷியும் காண்பிச்சிருக்கார் இப்படி அனைத்து மகரிஷிகளுமே நமக்கு இந்த கல்பசூத்திரத்தை அனுகிரகம் செய்திருக்க அந்த ரிஷிகள் எப்படி நமக்கு சொல்லியிருக்காரோ அதை அப்படியே செய்யணும் பஹ்வல்பம் வாகிருஷ்யோக்தம் எஸ்ய கர்ம பிரச்சோதித்தம் தச தாவதி சாஸ்திரார்த்தே கிருத்தை சர்வம் கிருத்தம் பவேத் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த மகர்ஷி ஸ்வல்பமாக தான் சொல்லியிருக்கார் கூட அவர் சொல்வது நமக்கு பிரமாணம் அவர் எவ்வளோ குறை குறைவாக சொல்லியிருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரோ அந்த அளவுக்கு நாம் செய்தால் போறும் அது முழுமையாக செய்ததாக ஆகிறது சில மகரிஷிகள் விரிவாக காண்பித்திருக்கா அவர்கள் எப்படி காண்பிச்சிருக்காரோ அதை அப்படியே செய்யணும் தஸ்ய தாவதி சாஸ்திரார்த்தே கிருதே சர்வம் கிருதம்பவேது அவர் சொல்கிற விதமாக அந்த காரியத்தை செய்வதனால் முழுமையான அந்த காரியத்தினுடைய பலனை நாம் அடைந்து விடலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு ஒவ்வொரு மகர்ஷிகளும் ஒவ்வொரு சூத்திரங்களாக நமக்கு செய்து நம்முடைய தர்மங்கள் நம்முடைய கடமைகளை பிரித்து காண்பித்திருக்க அதன்படி நாம் அதை செய்யணும் அதை தான் நாம் கோத்திரப்பிரவரங்கள் சொல்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்லி அபிவாதனம் பண்ணுறோம் ஒவ்வொரு சூத்திரம் சொல்லி அபிவாதனம் பண்ணுறோம் ஆபஸ்தம்ப சூத்திரஹா போதாயன சூத்திரஹா அப்படின்னு சொல்கிறோம் எந்த சூத்திரப்படி நாம் சொல்கிறோமோ அபிவாதனத்தில் அந்த சூத்திரப்படி நாம் அந்த கர்மாக்களை செய்யணும் அந்த சூத்திரத்திலே முழுமையாக இல்லை அப்படின்னா அவரே காண்பிச்சிருப்பார் இன்னொரு இடத்திலிருந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவரே காண்பிச்சிருப்பார் அதன்படி நாம் அதை எடுத்துக்கொண்டு செய்யணும் இதெல்லாம் நாம் நம் வீட்டிற்கு செய்து வைக்கக்கூடியதான வாத்தியார்களுக்கு தெரியும் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளணும் நாம் தெரிஞ்சுக்கணும் என்கிற நோக்கத்தில்தான் நாம் தினமும் இந்த தர்மசாஸ்திரங்களே பார்த்துன்னு வரோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்